அவர்களின் சகோதரர் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு வாடகை செல்லம் அவர்கள் மரணம் அடைந்த எந்த ஒரு தீனாரையோ திருகமையோ ஆண் அடிமையோ பெண் அடிமையோ வேறு எதையுமோ அவர்கள் விட்டு செல்லவில்லை ஆனால் அவர்கள் சவாரி செய்யும் வெள்ளை நிற கோவேறு கடுதை அவர்களின் போர் தலவாடங்கள் மேலும் வழி போக்கர்களுக்கு தர்மமாக சென்ற நிலம் ஆகியவற்றை மட்டுமே விட்டுச் சென்றார்கள் புகாரி இரண்டு ஏழு